அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு குறிப்பின் குறிப்பு உணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொழல் தன்னுடைய குறிப்பால் பிறரது குறிப்பை அறிய வல்லவரை அரசர் அவர் வேண்டுமனவற்றை கொடுத்தாயினும் தனக்கு துணையாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஜெகவீர பாண்டியனார் என்கின்ற உரையாசிரியர் சொல்லுகிறார் உறுப்பு என்றது கை கால் முதலிய உடம்பில் உள்ள அங்கங்களை குறிப்பறிபவரின் தெய்வத்தன்மையை கருத்தில் கொண்டு தன் உடல் உறுப்புகளை கொடுத்தாவது குறிப்புணர்வாரை துணை கொள்ள வேண்டும் என்ற கருத்தானது இங்கே உபதேசிக்கப்படுகிறது அரசர்க்கு புற துருப்புகளாக உள்ள படை குடி கூழ் முதலியவற்றுள் ஏதாவது ஒன்றை கொடுத்தாவது கொள்க என்றும் பொருள் கொள்ளலாம் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் விபீஷணனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று பிற வானரர்கள் சொல்லிக் கொண்டிருக்கையில் ஹனுமார் மட்டும் நன்கு குறிப்பறிந்து மிக தெளிவாக அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எடுத்துரைக்கிறார் அவரு பேச்சில்ல கிழக்கை வெளிப்படவில்லை முகமலர்ச்சியோடு இருக்கிறார் எனவே நான் அவரை சந்தேகிக்கவில்லை ஏற்றுக்கொள்ளலாம் என்றே கருதுகிறேன் என்கிறார் ஆஞ்சனேயர் அசங்கிதமதி நஷ்டரிசி நிருஷ்டவா கஸ்தி தஸ்மான்ஸ்தி ஏமாற்றுகின்றவன் இவ்வளவு தெளிவாகவும் உறுதியாகவும் ஒருவரை அணுகமாட்டான் அவருடைய பேச்சில் தவறான சொற்கள் இல்லை எனவே நான் அவரை சந்தேகிக்கவில்லை ஏற்றுக்கொள்ளலாம் என்றே கருதுகிறேன் இவையெல்லாம் ஆஞ்சநேயருடைய வார்த்தைகள் இனி பதவரை பார்க்கலாம் குறிப்பின் தனக்கு ஏற்படும் குறிப்பின் தன்மையை நன்கு ஆராய்ந்து அக்குறிப்பினால் குறிப்பு உணர்வாரை மற்றவர்களின் குறிப்பை அறிந்து கொள்ளும் திறமை உள்ளவரை உறுப்பினுள் அரசர் தம்மிடம் உள்ள பொருள் பதவி படை முதலிய அங்கங்களில் யாது கொடுத்தும் அவர் விருப்பம் எந்த ஒன்றை கொடுத்தாவது குழல் தனக்கு துணையாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் தனக்கு ஏற்படும் குறிப்பின் தன்மையை நன்கு ஆராய்ந்து அக்குறிப்பினால் மற்றவர்களின் குறிப்பை அறிந்து கொள்ளும் திறமை உள்ளவரை அரசர் தம்மிடம் உள்ள பொருள் பதவி படை முதலிய அங்கங்களில் அவர் விரும்பும் எந்த ஒன்றை கொடுத்தாவது தனக்கு துணையாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் குறிப்பறியும் திறனு உள்ளவனுக்கு அவன் விரும்பியவற்றை கொடுத்து தனக்கு துணையாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் சாரம் எல்லாம் மற்றவங்களை எட போடுறது ஜட்ஜு பண்றது அதுவும் தர்மமான வழியில தர்மமான காரியத்துக்காக தர்மமான முறையில பிறரை சரியா இட போடுறது அப்படிங்கிறது ஒரு தெய்வீக குணம் என்பதுதான் உள்ளார்ந்த பொருள் இந்த மூன்று குரட்பாக்களில் ஒன்று இரண்டு மூன்று குரட்பாக்களில் குறிப்பு அறிபவனுடைய சிறப்பு தெய்வீக தன்மையானது உணர்த்தப்பட்டது அது ஒரு தெய்வீக குணம் என்று சொல்லி அதனுடைய சிறப்பு அவனுடைய சிறப்பை சொல்லி இருக்கிறார் திருவள்ளுவெருமான் தொடர்ந்து நாம் பிறகு அடுத்த குரட்பாவை பார்க்கலாம் குறிப்பின் குறிப்பு உணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் குழல்